भास्यते ாதி திரேவார ாந்திர மந்திரம் இக்குலையா உபனிஷ் மந்திரம் அதோட அர்த்தந்தான் இது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 சூரியன் முதலானவைகளெல்லாம் ஒளிர்விக்கப்படுகின்றனவோ பாஸ்யைகி எது து தூ முதலப்படுகணும் தூ எது பாஸ்யைஹி ந பாஸ்யத்தே சூரியன் சந்திரன் முதலான ஒளி ஒளி பெறுகின்ற பொருள்களால் எது ஒளிர்விக்கப்படாதோ எது ஒளிர்விக்கப்படா சூரியனோ சந்திரனோ அதை ஒளிர்விக்காது ந தத் பாசையத்தே நஷாங்கோ நாவக்கா நிவர்த்தன் தத்தாம பரமம் மம்மா அதேதான் பாஸ்யைஹி நாசியத்தை சூரியன் அதை பிரகாசப்படுத்த முடியாது அதுதான் சூரியனை பிரகாசப்படுத்துகிறது உண சூரிய பிரகாசத்தை நான் அறிகிறேன் சூரிய பிரகாசம் என்ன அறிகிறதா அவ்வளோதான் அக்னியை நான் அறிகிறேன் அக்னி என்னை அறிகிறதா அது அறிவால் அறிவிக்கப்படும் பொருள்கள் அறிவிக்கப்படுகின்றன அறிவிக்கப்படும் பொருள்களால் அறிவு அறிவிக்கப்படுவதில்லை புரியுறது இல்லையா அவ்வளவுதான் பாஸ்யைஹி பாஸ்யைஹி ந ஒளிர்விக்கப்படும் பொருள்களால் எது எந்த பொருள் ந பாஸ்யதே ஒளிர்விக்கப்படுவதில்லையோ ஏன சர்வமிதம் பாதி எதனால் இவை அனைத்தும் பிரகாசிக்கின்றனவோ எல்லாம் விளங்குறதுன்னு சொன்னோம் ஜானாமி தி தமே வாந்தம் அனுபாத் ஏதம் ஜகத் அப்படியே போட்டுக்கலாம் இது ஒப்பிடுக ஜானாமி தித்தமேவாந்தம் அனுபாத் ஏதமஸ்தம் ஜகத்து இதம் சர்வம் ஏன பாதி இவை எல்லாமே ஜட பொருள்களும் எதனால் விளங்குகின்றனவோ ஒளி மாத்திரமா விளங்குறது ஒளி இல்லாத பொருளும் எதனால் விளங்குகின்றனவோ விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க விளக்குடையான் கடல் மேவலுமாமே விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கினில் விளக்கை விளக்க விளக்குடையான் கடல் மேவலுமா எல்லாம் அர்த்தம் சொல்லலை நான் சும்மா கோட் பண்ணுறேன் அவ்வளோதான் தத் பிரம்மேத் எவதார ஏத் அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக ஆச்சாரியர் சாஸ்திரோபதேசத்தை நிறைவு செய்தாச்சு இருந்தாலும் திரும்பவும் மனசில் பிரம்மஸ்வரூபம் நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் பிரம்ம பிரகாஷகானாம் பிரகாஷகா அப்படி சொல்லணும் ஒளிக்கெல்லாம் ஒளி அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒளியையும் இருளையும் ஒளிர்விக்கும் அறிவொளி ஒளியையும் இருளையும் ஒளிர்விக்கும் அறி ஒளி அறிவை நீங்கள் ஒளியாக நினைக்கக்கூடாது அறிவே ஒளி ஒளியை விளக்குவது எது அறிவு அறிவையே ஒளியாக சொல்வது ஒரு சம்பிரதாயம் அறிவையே நெருப்பாகவும் அறிவையே கண்ணாகவும் அறிவையே பிரகாசமாகவும் சொல்கிறது ஒரு மரபு ஆகையினால் அந்த அடிப்படையில் சொல்கிறார் ஆக எதனுடைய ஒளியால் சூரியன் முதலானவைகளெல்லாம் ஒளிர்கின்றனவோ ஒளிர்கின்ற அவைகளால் ஒளிர்விக்கப்படுகின்ற அவைகளால் எது ஒளிர்விக்க முடியாதோ எதனை ஒளிர்விக்க முடியாதோ எதனால் இவை அனைத்தும் விளங்கி கொண்டிருக்கிறதோ अद ब्रह्म में आह यदम भाति त्रह्मेवधारे अदने ब्रह्म में आह